அதாவது கரந்தபால் மடுவில் நுழைய முடியாத போல் அவர் ஒருபொழுதும் நரகில் நுழைய மாட்டார் அல்லாஹுவின் வழியில் ஏற்பட்ட பொழுதையும் நரகு நெருப்பின் புகையும் ஓர் அடியானிடம் ஒன்று சேராது என்று நப்பிசம் ஆகும் அனிஹனி செல்லும் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஆறு மூன்று மூன்று இது ஹசன் சஹி என திருமிதிமாம் கூறுகிறார்கள்